முப்பத்தி அன்னை அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன் ஆவான் ஒவ்வொரு காரியங்களிலும் அவன் மென்மையே விரும்புகிறான் என்று நபி அணிஹு அவர்கள் கூறினார்கள் இரண்டு நான்கு முஸ்லிம் இரண்டு ஒன்று ஆறு ஐந்து